بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعيده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلله فلا هادية له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد عبده ورسوله اللَّهُمَّ صَلِّ عَلَى سُجِّرِنَا مُحَمَّلِ النَّبِيِّ الْأُمِّيِّ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلِّمْ عَمَّا بَعْدٍ فَقَدْ فَعَلَى اللَّهُ تَعَالَىٰ فِي الْقُرْآنِ الْكَرِيمِ بعد عوض بالله من الشيطان الرجيم باسم الله الرحمن الرحيم يا عبد ان تستقموا حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم ان ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالاعمال في تنن فتقى الليل المظلم அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் எமது அன்பு நபி முஹம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றும் வருகின்ற அனைத்து நல்ல உண்டாகட்டும் அடியார்களே அன்பு சகோதர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் காலத்துலம் நல்ல அமல்கள்ுடைய காலம் முடிய அல்லாஹத்துல பனிரெண்டு மாதங்கள் இருக்கு சிறந்த மாதங்கள் இந்த அல்லாஹூ தாலா சங்கையான மாதங்கள் அல்லாஹு தால மிக முக்கியமான நாலு மாதங்கள் சொல்றான் அது ஒன்னாவது மாதம் தான் இந்த மாதம் மாதம் மாதம் அடுத்தது தொடரான மாதம் துல் இப்ப வர இருக்கின்ற ஹஜுடைய மாதம் அடுத்தது மொஹரம் இந்த மூணும் தொடராக தங்கையான மாதங்கள் இடையில ஒரு மாதத்தல்ல வச்சிருக்கிறான் அது ரஜபுடைய மாதம் இதுதான் உலமாக்கள் சொல்றாங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும் அல்லாஹரிடத்துல நெருக்கம் உள்ளவர்களாக மாறணும் பொருந்திக்கொள்ளக்கூடியவர்களாக மாறணும் எப்படி ரமபான்ல சௌபா செஞ்சோம் அழுந்தோம் அத போல ஒரு காலம்தான் மிக முக்கியமான காலம் இந்த காலம் இதுல அமல்கள் குலமாக்க இருக்கிறாங்க செய்கிற அமல்களுக்கு பல கூலிகளை அல்லா வைத்திருக்கிறான் பாவம் செஞ்சாலும் அதுக்கு அதிகமான தண்டனைகளையும் அல்லா வச்சிருக்கிறான் அல்லா சகோதரர்களே ஒவ்வொரு கொத்துப்பாலையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆயத்துடைய கடைசி எல்லாம் சொல்றான் இந்த ஒவ்வொரு கொத்துபாலையும் இது சொல்லவில் கொத்துபா கூடாது சிகதில்ல அதுதான் அல்லா சதாவும் அல்லா எங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லா என்னோடு இருக்கிறான் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த வார்த்தை உலகத்திலே ஒரு உள்ளத்துல நிம்மதியை கொண்டு வந்து கேட்கக்கூடிய வார்த்தை அல்லா என்னோடு இருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகளை உள்ளத்துல வச்சிருப்பாரு அவரை ஒரு நேரத்துல அல்லா என்னோட இருக்கிறான் இருக்கிறேன் இதுவான நேரத்துல வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டார் எப்பயுமே நன்மையான காரியங்களை செய்ய அவர் முற்படுவார் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லா என்னோட இருக்கிறான் என்ற வார்த்தை இருக்கிறேன் வாழ்க்கையில எப்பயுமே பால்காரியான மருமகள் இடத்துல தாரீசுல எழுதுறாங்க உலமாக அந்த பால்காரியான மருமகள் எப்ப தாய் பால் போதாது தண்ணியை ஊத்த சொல்ற நேரத்துல ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க தாரீசுல உலமாக இருந்துறாங்க அந்த வார்த்தைய உமதலான் வாழ்க்கையில எப்பயுமே ஞாபகம் செஞ்சு கொண்டே இருப்பாங்களாம் அது என்ன வார்த்தை நகர்வு வளம் حضرت عمر بن خطاب நகர் வளம் சென்று மருமகள் அதுவரைக்கும் மருமகள் ஆகல சாதாரண உமர் பாக்கல்லும் உமர் ஹலீபாவாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஆட்சியுடைய அதாவது உமரி சட்டாபிரதிதான் இதே அடிக்கடி இருப்பாங்க இந்த வார்த்தை இருக்கிறேன் இருக்கிறான் அல்ல என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்றது இருக்கிறேன் இது சாதாரண வார்த்தையாக நினைச்சிடவானோ இது சாதாரண வார்த்தை இல்ல அதனாலதான் உமரனுடைய மகன் அப்துல்லா பேசிட்டு நான் உனக்கு தீனாசாரன் ஒரு பொய்ய சொல் சொன்ன இடத்துல மலை பிரதேசங்கள்ல பாலைவனத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த சிறுவனத்தில் இருக்கக்கூடிய இறைத்தம் இருக்கிறேன் என்ன தெரியுமா சொன்னா அந்த சிறுவன் சொன்னான் இங்க இல்ல ஆனா அல்ல எங்க போனான் என்று கேட்டாங்க என்ற வார்த்தைய வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம் இதால என்ன நடக்கும் தெரியுமா சுபகான் இந்த வார்த்தையால துனியாவுடைய பயசல்லாம் எல்லாம் வளர்க்கிடுவாங்க எல்லாம் வைத்தரும் கை விட்டுடுவாங்க சில நேரத்துல கடனுக்கு மேல கடன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மெருகினான் என்ற வார்த்தை இது ராரு சோர்ல நடந்த விஷயம் இதுக்கு தனி தயங்கம் எழுதி இருக்கிறாங்க சுபகான் அல்லா அபூ பக்கருக்கு தே கதவியல்லா ராரு சோறுல பல மக்கள் பல முஷிக்கு உங்கள் அக்கள் தீரத்துக்கு கொல சீரத்துக்கு வந்துட்டாங்க ஆயுதம் வலி இருக்குது ஆயுதம் வலி இருக்குது யாரோ சூழல் அவங்களோட எங்களையே பார்த்தாலும் அபுபக்கர் என்னுடைய கவலை என்ன தெரியுமா நபிக்கு ஒண்ணும் மாயிட கூடாதே நபி என்ன தெரிவி என்ன செஞ்சிடுவாங்க இந்த வார்த்தையை உள்ளத்துல அடி அடி மனித பரிய வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய உங்களோட குடும்பத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்களுக்கு சொல்லுங்க இது உண்மத்துக்கு இறங்கி நாயர் மூலமாக விளங்கப்படுத்துறாங்க கவலைப்படவானு நீங்க ரெண்டு பேருந்து நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா அபுபக்கர் அல்லா ஹுசாக்குமா அல்லாஹ் மூன்றாவது ஆளாக இருந்து கொண்டே அல்லா எங்களோட இருக்கிறான் இந்த வார்த்தையுடன் தப்சீல் எழுதுறாங்க மாட்டிக்கொண்டதுக்கு பல ஆயிரம் வழிகள் இருக்குது அல்லாஹ் செலந்திய கொண்டு வளைய பின்ன வச்சான் இந்த வார்த்தையுடைய அழுத்தம் அதனுடைய சக்தி அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் பிரச்சனை உள்ளவருக்கு சொல்ற நேரத்துல நல்லா என்னோட இருக்கிறான் அவருடைய வருது புறா அது முட்டையிட ஆரம்பிச்சு புறா முட்டையிட ஆரம்பிச்சுட்டு செலந்தி வலைய பின்ன ஆரம்பிச்சுட்டு அபுபக்கரே கவலைப்படவானுடைய அந்த சொன்னாங்க எங்களை மாட்ட வச்சிட்டீங்களே இப்ப உயிர் போக போகுதே என்ன தெரியுமா சொன்னாங்க சோதரலே உலகத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில எப்பயுமே அல்லா என்னோட இருக்கிறான் இதுதான் ஒரு நாளும் அல்லாக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க இதுதான் சும்மாவில தக்குவாவை கொண்டு வசீகத்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த மாதத்துல செய்ய வேண்டிய அமல்கள் மிக முக்கியமான அமல் அல்லாவோடு தொடர்பு உண்டாக்க மாதம் இதற்கு படிச்சு தாரதோட அதை வாழ்க்கையில முழுமையாக வச்சுக்கலாம் சகோதரர்களே இரண்டாவது அமல் விடமா சொல்றாங்க இந்த நாட்களின் அதிகமாக சதக்கா இருக்கிறதே ஒரு லேசான அமல் அல்ல அது ஏழைக்கும் செய்யலாம் செல்வந்தருக்கும் செய்யலாம் சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் செய்யலாம் படித்து பெண்களுக்கும் செய்யலாம் சதக்கா இருக்குதே இது மலையை விடவும் காற்றை விடவும் நெருப்பை விடவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமல் தான் சதக்கா லேசான அமல் அல்ல இந்த மாசத்துல ஏழுமான அளவு சதக்காக அதிகரிப்போம் அதிகமாக தான தர்மம் செய்வோம் பசித்தவங்க இருப்பாங்க தேவ உள்ளவங்க இருப்பாங்க அவளோட தேவை பூர்த்தி செய்வோம் சதக்கா ஒரு நாளும் சகோதரர்களே இந்த சதக்கா இருக்கிறேன் ஒரு அடியானுடைய சதக்கா ஒரு நாளும் அவருடைய பணத்தை குறைக்க மாட்டாது சகோதரர்களே உலமாக்கல் இருந்திருக்கிறாங்க பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு முசிபத்து வரவிருந்துச்சு ஒரு சோதனை வரவிருந்துச்சு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய நோய் வர இருந்துச்சு கோடிக்கணக்காக செலவழிக்கு இருந்தீங்க லட்சக்கணக்கு செலவழிக்கு இருந்தீங்க உங்களோட அன்பு மன்னிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்பாராத ஒரு நோய் வரது அந்த நோய் தடுத்துடும் சகோதர நோய தடுத்துடும் நோய இல்லாமல் வர இருந்த முசீபத்தை அதை இல்லாமல் ஆக்கிடும் சதக்கா தான தர்மம் இருக்குதே ஒரு சேவை உள்ளவங்களுக்கு மறைமுகமாக கொடுக்கற சதக்கா அது எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை இல்லாமல் ஆக்கிடும் கோபமாக இருக்கிறானாக்காவது குடும்பம் இருக்கு அங்க நான் செய்யறன் சதக்காய் அது மட்டுமில்ல நல்ல மௌத்த பணம் எங்கேயோ இருந்தவர் எங்கேயோ நல்ல அமல் செஞ்சு மூத்தா பேட்டிருப்பார் போனா உலமாக்கல் சொல்லுவாங்க இவர்ட சதக்கா தான் இவருக்கு நல்ல மௌத்த பணம் வந்து சேர்த்திருக்குது இவர்ட சதக்கா இருக்குதே இவரை காபாக்கு கொண்டு பேட்டி சேர்த்திருக்குது இவர்டதக்கா இருக்குதே ஹஜ்ஜிக்கு போன எத்தனையோ பேர் திரும்பி வரல சதக்கா இருக்குதே இவரோட சதக்கா இருக்குதே அந்த போவோம் சேர்க்கும் சொன்னாங்க தடுத்துடும் அமலாக்கிடும் சகோதர்களே அல்லாமர்களே இயன்றாலோ எங்களையால எவ்வளவு ஏதுமோ அவ்வளவு தர்மங்களை செய்வோம் தர்மங்களை மசிதுக்கு ஏழைகளுக்கு சாப்பிட்டுட்டு அவரது கல்பாலவாக எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் அது பெரிய பிரதிபலிப்புகள் உண்டாக்கும் பெரிய பிரயோசனங்கள் உண்டாக்கும் சதக்காவதே நினைத்திரவாணம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்க சம்பாதிச்சது எப்படி கொடுக்கணும் எங்க அறிவு எங்க நீங்க இல்ல இது நாங்க தான் உங்களுக்கு சொத்து செல்வத்தை தந்தோம் நாங்க தான் உங்களுக்கு செல்வத்தை தந்தோம் நாங்க தான் உங்களுக்கு பணத்தை தந்தோம் நீங்க நாங்க கந்ததில் இருந்து கொடுங்க சாதாரண விடயம் அல்ல சகோதரே சக்கராத்துல உள்ள அவர் என்ன செய்வார் என்ற அல்லாஹிச்சர் காலத்தை கேட்பார் எனக்கு யா ல்லாம் காலத்தை தாயா என்று கேட்டு சொல்வாராம் காலத்தை தந்தாய் அந்த சக்கராத்துல தொழூரத்துக்கு நேரம் கிடைக்காது அஞ்சு செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது இவருக்கு தெரியும் இப்ப சதக்கா குடுக்க மட்டும் நேரம் இருக்குது இந்த கையால எடுத்து இந்த கையால சதக்கா குடுக்கலாம் நான் அப்படியே எடுத்து சதக்காவ குடுத்துருவேன் காரோனுடைய ஒரு வார்த்தை அவன் எப்பயுமே சொல்வானா கால இன்னமா ஏந்த அறிவு ஏந்த ஆற்றல் ஏத கட்சித்தனத்தாலதான் இந்த பணம் எனக்கு இதையோட வாழ்க்கையில ஒன்னா நல்ல ஒரு பாடல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேமத்தை தந்தா அந்த நேமத்தை கொண்டு ஒன்னாவது என்ன தெரியுமா தேடுங்க சொக்கத்துல வீட்ட கட்டிக்க உங்களுக்கு பணம் இருக்குதா உங்களுக்கு அறிவு ஆற்றல் இருக்குதா உங்களுக்கு இன் இருக்குதா என்ன சொல்லுவோம் முதலாவது எனக்கு செல்வம் கிடைச்சா நான் இந்த வீட கொஞ்சம் ஏற்பாடு செய்வேன் எனக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு வாகன ஏற்பாடு செய்வேன் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி கொள்ளனும் வீட்டுக்கு செய்யணும் சாருன்னு சொல்லப்பட்ட வசியத்தின்ன தெரியுமா எனக்கு ஹி கடமையா இருக்குது ஆனா நான் ஒன்னும் பேசில்லை எனக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு இருக்குது எத்தனையோ ஏக்கர் காங்கிருக்குது என்ன கோடிக்கணக்கு பிசினஸ்ல போட்டி இருக்கிறேன் அல்லாஹு நான் அந்த கடமையை செஞ்சு சொர்க்கத்துல ஒரு வீட்டை வாங்க இல்லாம பேசிட்டே எனக்கு ஹஜ் கடமையாக இருக்குது வாழ்க்கைல துனியா துனியா ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனா அல்லா என்ன சொல்றான்னு தெரியுமா உனக்கு தந்ததிலிருந்து முதலாவது சொர்க்கத்துடைய வீடை தேடிக்கோ ஒரு கருத்து எழுதுறாங்க உனக்கு ரூபு பேச்சிடும் உனக்கு மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உனக்கு ஒரு கப்பன் அணிவிப்பாங்க அது பொறுமதியான கப்பன் இல்ல அது சாதாரண சர்வ சாதாரண ஒரு கப்பனாக இருக்கும் வலா தன்சன தீப ஓண்ட கப்பனி மறந்துடாத உலகத்தில் உனக்கு ஒரு கப்பன் அது மட்டும்தான் உனக்கு சொத்தாக வரப்போகுது அது மட்டுமே மட்டும்தான் உனக்கு சொத்தாக இருக்க போகுது வலா தன்சன தீப ஓண்ட துன்யால கப்பனி மறந்துடாத சகோதரர்களே அல்லா விசியாளர்களே சதக்கா லேசான நோயோட இருக்கிறாங்களா கஷ்டத்தோட இருக்கிறாங்களா அவனோட கையில பணத்தை அவனோட கையில முக்கியமான பொருள கொடுங்க கேளு உள்ளவங்களை கொண்டு போங்க சல்லாலை உங்களோட நோயாளிகளுக்கு நீங்க முதலாவது சிகிச்சை செய்யணும் இதை கொண்டு தெரியுமா சதக்காவின் மூலமாக சிகிச்சை செய்ய சுபகன விடயம் எவ்வளவு கஷ்டத்தோட இருந்துமா குடுத்த சதக்கா என்ற நோய் இல்லாமல் சகி ஜான் இத பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒருவர் வந்து சொல்றாரு ஏழு வருஷமா கால் வருத்தம் எத்தனையோ நிறைய டாக்டர் மார்களை பார்த்துட்டேன் கால் வருத்தம் சோகமாகல்ல ஆனா அப்துல்லா முபாரக் ரஹீம்லா வாழ்க்கையில சதக்கா ஒன்று கஷ்டப்பட்டு அல்லா சில நாட்கள்ல எந்த கால் வருத்தையும் சதக்கா வேஸாக நினைச்ச வாழ சகோதரே அள்ளிங்க ஒரு நாள் குறை உண்டாக்காது என்ன அபு தர்தி ஜிமிஷ்கு போனாங்க எத்தனை பேர் சொல்றாங்க நீங்க சாப்பிடாததை சேமிச்சு சேமிச்சு அது பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஆனா குடுக்க மனசு வருது இல்ல அதை சேர்த்து வைப்போம் பிள்ளைகளுக்கும் எங்க சேர்த்து வைக்கிறீங்க அபு தர்தான் சொன்னாங்க சஜிமாவும் நீங்க வசிக்காததை கெட்டிக்கொண்டு இருக்கிறீங்க ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு கட்டுறீங்க ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு பெருமையோட சொல்றீங்க எனக்கு ஒரு இங்க ஒரு வீடு இருக்குது எனக்கு கொடுங்க ஒரு வீடு இருக்குது எனக்கு வெளியே அவுட்ல ஒரு வீடு இருக்குது எனக்கு நாட்டுக்கு வெளியே ஒரு வீடு இருக்குது சொன்னாங்க அபூ தர்தாரது எல்லாம் மக்களுக்கு நீங்க வசிக்காதத கீங்க உண்மை தானே சகோதர்களே திடீரென்று என்ன செய்ாம மவுக்காக இருக்கிறார் திடீரென்று மௌக்கு வருது இப்ப தக்கரா கெஞ்சினாலும் எல்லா நேரம் கொடுக்கறது இல்ல சகோதர்களே அதனால இந்த காலங்களை பயன்படுத்துவோம் நிறைய சதக்காக்கள் கொடுப்போம் தடையாக இருந்தது வானோம் ஏன் இவருக்கு கொடுக்கறீங்க ஏன் அவருக்கு இவர் செஞ்ச வேலை ஆக மோசமான வேலை செலவன் என்ன தெரியுமா சொல்றது எங்கட வாப்பாண்ட மடத்தனமான வேலை செஞ்சாரு சும்மா சம்பாரிச்சு சம்பாரிச்சு கொட்டி அதை எல்லாத்துக்கும் சதக்கா செஞ்சு போட்டாரு அதை நிறைய கொடுத்து ஒரு நாளும் சொல்லவானும் சூரத்தில் களம் பேசி கொண்டிருக்கிறது ஒரு வாப்பம் அவரது ஒரு பங்கு தன் குடும்பத்துக்கு கொடுத்தார் அவருடைய சகோதரிகரே அல்லாஹர்களோடு இறக்கப்பட்டு இரண்டரை வீதத்தை கடமையாகி இருக்கிறார் ஆனா யாரும் மூணா பிரிச்சு உலகத்துல கொடுக்கப்படுதோ இல்லை கேட்கிறோம் இல்லாம கேட்டுடுவாங்க இவரை என்ன செஞ்சாரு தெரியுமா மூணா பிரிச்சு ஒரு பங்கு அவருடைய பிசினஸுக்கு போட்டார் ஒரு பங்கு தன்னுடைய குடும்பத்துக்கு வச்சு கொண்டார் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுத்தார் அல்லா இதில் களம்ல பேசுறான் வருஷம் வரு மகன்மார சொன்னா ஒரு மடத்தனமான வேலை செஞ்சதான் என் வாப்பா மடத்தனமான வேலையை நாங்க செய்ய கூடாது நாங்க இதுக்குறோம் அல்லா ஏது நகல்யும் எங்கட தோட்டத்துக்கு வரக்கூடாது பெரிய தோட்டம் எத்தனையோ ஏக்கருக்கு சொந்தமானவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இரவோட இரவா பேசிடுவோம் அப்ப யாரும் வரமாட்டாங்க தகச்சத்தோட தகச்சலாக போனாங்க தகச்சத்தோட தகச்சதாக போனாங்க பிள்ளைகள் ஒரு புள்ள சொன்னாரு இல்ல இல்ல வாச வேலை சரியான வந்து பார்த்தா சொல்றாரு இது எங்கட தோட்டம் இல்லே இது எங்கட தோட்டம் இல்லே இதெல்லாம் புல்ல எரிஞ்சி கருந்திருக்குது போலே கொஞ்சம் வெளிச்சம் வரட்டுமே சகஜத்துல தானே போனோம் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டுமே அல்லாஹ் காலை அடையிற நேரத்துல பாக்குறாங்க இல்ல இல்ல நாங்க எங்கட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எங்களை நீயத்துக்கு சீர் இல்ல அல்ல முழு தோட்டத்தை அழிச்சு போட்டான் இது சகோதர்களே அல்ல அதான தர்மங்கள் நிச்சயமாக அல்லா பாவத்தை மன்னிப்பான் சகோதரர்களே சுரக்கத்தை வாஜிபாக்குவான் சகோதரே நரகத்துடைய பாதுகாப்பு கிடைக்கும் அதனாலதான் இத்தகுண்ணிக்கோங்க ஈச்சப்படத்துடைய ஒரு துண்டு யாவது கொடுங்க ஒரு துண்டு ஒரு துண்டு யாவது கொடுங்க யாசகம் வந்த ஒரு பெண் என்னடத்தில் வந்திருந்தா அவன் என்னடத்துல யாசகம் கேட்டா நினைக்கிறான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆய் சாரதியான இல்ல சாத்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை ரெண்டு ஈச்சப்பழத்தையும் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டு தன்னுடைய ஒரு ஈச்சப்பழத்தை வச்சு கொண்டிருக்கிற அவசரமா சாப்பிட்டு தாயே அந்த ஈச்சப்பழத்தையும் தாங்கன்னு கேட்ட நேரத்துல அந்த ஈச்சப்பழத்தை அப்படியே அகவாசியா பிச்சு கொடுத்தா இந்த ஹதீச ஐஸ்வரீவன் சொல்றாங்க வந்தா இத கட்டாயம் சொல்லணும் அந்த தாய் சாப்பிடல என்று சொன்ன நேரத்துல அபிவங்க வந்துட்டாங்க இந்த விஷயத்த சொன்ன நேரத்தில் அபிவங்க சொன்னாங்க சொல்லலாக செல்ல ரெண்டு விஷயத்தி பிச்சு கொடுத்தாவே பிள்ளைகளுக்கு இதனால அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் இந்த தாய்க்கு சொன்னாங்க தாய்க்கு சொர்க்கத்தை அல்லா வாஜிபாக்கிட்டான் சொன்னாங்க அதிகமான சொதுக்காக்கள் செய்வோம் கண்டஸ்தனமாக இருக்க கூடாது யார் கண்டஸ்தனத்திலிருந்து பாதுகாப்பு அவங்க வெற்றியாளர்கள் என்று வந்திருக்கிறேன் அடுத்த சட்டம் சகோதரே இந்த மாசத்துல இறைகா அடுத்தது வாழ்க்கையில யாருக்கும் அநியாயம் செய்யாம இருப்போம் அல்ல இந்த குரானுக்கும் நீங்க யாரும் அநியாயம் செஞ்சிடவானோ சகோதர்களே எந்த ரீதியாலையும் இணையால யாருக்கும் அநியாயம் நடத்தக்கூடாது அது எந்தும்ட வார்த்தையாக இருந்தாலும் எங்கட வார்த்தையால யாரும் கல்வடைஞ்சிட கூடாது நீயத்து வைக்கிற சகோதரே நீயத்து வைக்க ஜும்மாக்கு வாரம் வந்தா ஏதாவது வந்து இந்த வாழ்க்கையை அமுல்படுத்தணும் அந்த நீயத்தோட வாங்க அந்த நீயத்தோட கேளுங்க எந்த ஒரு வார்த்தையால யாரும் கல்வ இவர் அவருடைய நன்மை எல்லாத்தையும் அவற்றை இழிக்கிற குறையாக இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கிறார் இல்லையா அவர் இப்படி நடந்திருக்கிறார் இல்லையா இவர் இப்படி செஞ்சிருக்கிறார் எங்களையால யாரும் கல்டஞ்சி எங்களை இது அநியாயம் அநியாயம் சோதர கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாமே மற்றவங்களை பத்தி புறம் பேசிடுவேன் வேணும் பேசி குறை தேடிடக்கூடியவங்களுக்கு பயிலென்ற நரகம் என்ற சொல்லிக்கிறான் அல்ல தயவு செஞ்சு செஞ்சிட வாணும் சோதர் யாரு ஒரு ஆளின் மூத்தா போன நேரத்தில் இருபத்தஞ்சு வருஷமா இவனுடைய சொல்லுவாங்களா யாராவது பாரு பாரதூரமான பேசுவேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னார் உம்மா வாப்பட குறைய பேசி என் நன்மை உம்மா வாப்பா கிட்ட போகணும் என்று நினைச்சிருக்குன்னு சொன்னாங்க சகோதரர்களே அல்லா போய் விடே அடுத்தது எங்களையால எந்த அநியாயம் நடந்து கூட மற்றவர்களுடைய காண்பி எடுக்கிறது அனாதை சொத்துக்களுடைய சொத்துக்களை எடுத்துட்டு போறாரு நாரா அநாதைகளுடைய சொத்தை சாப்பிடுறது அது கிட்டத்தட்ட அது அது வயிற்றுல நரக நெருப்பதான் சாப்பிடுறாங்க புறான்ல சொல்லிருக்கான் சோதரே அதுல மிக முக்கியமாக உம்மா வாப்பா யாருக்கு இருக்குதோ உமா வாப்பாவோட அன்பா நடந்து போங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க சாப்பிடாம எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க அவங்க பழைய உழுப்பு உடுத்து கொண்டு எங்களே புதிய உழுப்பு உடுப்பாட்டி பெருநாள் தினத்துல எங்களே பார்த்திருக்கிறாங்க உமா வாப்பாக்கு ஏன்னா அதுவும் பாதிப்பர்களே நன்றா கேட்டுக்கோங்க எத்தனையோ தாய்மார்கள் பாப்பா மார்கள் கையோங்க அடிச்சு தான் அடிச்சுதான் சகோதர்களே உமா பாப்பாக்கு நேரம் கொடுங்க உட்காருங்க உமா உனக்கு என்ன தேவை அறிக்குது உனக்கு ஏதாவது மகன் எடுத்து தரணுமா உனோட உடுப்பெல்லாம் பலத்தை அரிக்குது பாப்பா உங்களோட கையெல்லாம் கனமாயிக்குது எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்களே என்று உள்ளத்தான் கேளுக சகோதரர்களே பேசு அந்த உம்மா பாப்பா வாழ்க்கையில பறந்துருவானோ உலகத்திலே ஆக பெரிய பட்டம் இருக்கும் என்றா என்ன பட்டம் இருக்கும் உலகத்திலே ஆகப்பெரிய பட்டம் இருக்கும் சஹாதி என்ற பட்டம் தான் சஹாபி என்ற பட்டம் தான் உலகத்திலே பெரிய பட்டம் ஆனா கரண் என்ற ஒரு சகா ஒரு ஒரு சாபிகி யமன்ல இருந்து கொண்டு உமான சிதுமத்தில் இருக்கிறார் நபிய சந்தித்து கிடைக்கவே இல்லை எமன்ல இருந்து எத்தனையோ பேர் பேசி வந்து சஹாதி ஆகிட்டாங்க ஆனா அவருக்கு கிடைக்கல அந்தஸ்து தெரியுமா உமர் அபில கூப்பிட்டு சொன்னாங்க அவர் அவர் அவர் அல்லாவின் சத்தியம் செஞ்சு அவர்தான் தமிழ் செய்வான் உமர் அலில பெரிய சகாபி ரெண்டாவது ஹலீஃபா நான் நபியை இல்லாட்டி எனக்கு உமராக இருக்கும் பெரிய அங்கத்தை அடைஞ்சு கொண்டாங்க அசமி பத்தே ரஹ்மல்லாவுடைய கருத்து இருக்குது அவங்க அழுந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட தாயை மூத்து உத்தரவன் சொன்னார் நீங்களே அழுகுறிங்களே அந்த என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கல்லா உலக வாழ்க்கையில சொர்க்கத்துடைய ரெண்டு வாசலத்தன் தான் எந்த உம்மாவுடைய மௌத்தோட அல்ல சொருப்பூடித்தான் ஒரு சொருக்கத்துடைய வாளி என்னைய வளர்த்துட்டு அவங்க என்னைய எங்கேயோ கொண்டு போயிட்டு வச்சுட்டு இன்னைக்கு எடுக்கலாம் என்றா அந்த உம்மாவதுவா செய் மனந்திரவாணம் ஒவ்வொரு குழந்தைக்கு புறவும் நான் சொருக்கத்துல ஒரு சத்தத்தை கேட்டேன் சத்தம் இது யாருடைய சத்தம் சொன்னாங்க இது யாருடைய சத்தம் தெரியுமா அம்மா சத்தம் உக்கான அபர்னா அவர் உம்மாக்கு செஞ்ச உபகாரம் தான் அவருடைய கிராஸ் சொருக்கத்துல கேட்டுக்கொண்டிருக்கேன் சொன்னாங்க சகோதரே உம்மா வாப்பா இருக்கிறவங்க அன்பா நேரம் கொடுங்க ஒதுக்குங்க லீவ்ல ஒரு நாள் ஒதுக்குங்க இந்த லீவுடைய நாட்கள்ல ஒரு நாளை உமா வாப்பா கண்டு ஒதுக்குங்க கிட்ட உட்காருங்க உமா நான் என் நண்பருக்கு நேரம் கொடுக்கல என் வேலைக்கு நேரம் கொடுக்கல உங்களே பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் சொல்லுங்க வாப்பா உங்களே பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் என எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆசிரியர் ஒரு பொருளுடைய பேர் தெரியாம இருக்கிற பல தடவை சின்னத்துல கேட்டு இருக்கிறேன் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்து உமா சொல்லுங்க கொண்டு போயிட்டு சேர்க்கும் வாழ்க்கையில் என்று சொல்ல போறோம் சொல்ற வார்த்தை உம்மா வாப்பாவோட உபகாரம் நடந்துக்கோங்க அடுத்தது சகோதரர்களே மட்டும் சாப்பிடல எது சந்தேகமோ அதுல கையை அரைக்க எது சந்தேகமோ அது வைத்த நரைச்சிடும் அதாவது தெரியும் அவர் அவர் ஏதோ வித்து கொண்டுதான் அதை சம்பாதிக்கிறார் என்றால் அதால சாப்பாடு போடுகிறார் தெளிவாக தெரியும் இன்னல் ஹலால பையன் ஹராம பையன் அது ஹராம் என்று அந்த சாப்பாடை சாப்பிட இதுல சந்தேகம் இருக்குது இவர் ஏமாத்தி தான் வியாபாரம் செய்யறாரு இதுல சந்தேகம் இருக்குது தெளிவா பக்தியுடைய வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரு மக்களுக்கு அந்நியம் செஞ்சுதான் இவருடைய எனக்கு தேவல்ல இதால என்னத்துக்கு இந்த வயிறு நிறையணும் என்ன துவா ஏன் தமிழாகாம போகணும் சகோதரே இத வாழ்க்கையில நீத்து வச்சுக்கோங்க சகோதரர்களே அல்லஹுதாலா எனக்கு நல்ல ஒரு பாக்கியமான காலத்துக்கு தந்திருக்கிறான் ireyattathoda takwa oda sadaka kala kuduthe umma vaakkoda anba nadandhe aniyayathilirundu paadhagaapukke athai pole halal haram la penadala irukkuriya paakiyetha allahukala enakku ungalku naseebakwanaga kal engalude for more islamic lectures and useful information visit S